ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்பகம் நாம் நம்முடைய தர்மசாஸ்திரத்திலிருந்து நாம் ஒரு வருடத்தில் நம்முடைய பிதர்களை உத்தேசித்து செய்யவேண்டியதான ஷண்ணவதி தர்ப்பண முறைகளை பார்த்தோம் அதோடு கூட சில புண்ணியகால தர்ப்பணங்கள் விட்டுப்போனால் அதற்கு என்ன பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கு என்பதை தற்பொழுது பார்த்துன்னு வரும் இந்த பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லப்படுறதற்கு என்ன பலன் அப்படின்னு பார்க்கிறபோது நாம் செய்ய வேண்டியதான கர்மாக்கள்லே நித்திய கர்மாக்கள் அப்படின்னு இருக்குது அதாவது கட்டாயம் செய்தே தீரணும் எக்காரணத்தை கொண்டும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்ட கர்மாக்களுக்கு நித்தியகர்மான பெயர் இப்போது சந்தியாவந்தனம் இருக்குது சந்தியாவந்தனத்திற்கு நித்தியகர்மான பேர் எக்காரணத்தை கொண்டும் விடக்கூடாது ஔபாசனம் அதுவும் விட்டு போகக்கூடாது பிரம்மச்சாரிகளுக்கு சமிதாதானம் அதுவும் விட்டு போகக்கூடாது நம் தாயார் தகப்பனார் இவர்களை உத்தேசித்து செய்ய வேண்டிய ஸ்ராத்தங்கள் அதுவும் நித்தியகர்மா அது விட்டு போகக்கூடாது இப்படி நித்தியகர்மாக்கள் நமக்கு நிறைய இருக்குது இது ஏதோ ஒரு சில நிர்பந்தங்கள்னாலே விட்டு போனால் அதற்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்க்கிற போது மூன்று விதமாக நமக்கு பிரிச்சு மகரிஷிகள் காண்பிக்கிறார் அதாவது சில நித்திய கர்மாக்களை விட்டால் விட்டது அதை திரும்பவும் நம்மால் திருப்ப முடியாது சில நித்திய கர்மாக்களை போனால் அதை அனைத்தையும் சேர்த்து செய்வதற்கு ஒரு வழியை காண்பிச்சிருக்கா சப்ஸ்டிடியூட்டாக இன்னொரு ஒரு வழியே சில நித்தியகர்மாக்கள் விட்டுப்போனால் எத்தனை காலம் விட்டுப்போனதோ அவ்வளவையும் திரும்பவும் செய்தாகணும் இப்படி மூன்று விதமாக இருக்குது இப்போ முதல்ல சந்தியாவந்தனத்தை எடுத்துக்கொண்டால் சந்தியாவந்தனம் ஒரு வருஷம் அல்லது ஐந்து வருடம் அல்லது பத்து வருடங்கள் விட்டுப்போனால் அந்த விட்டு போன சந்தியாவந்தனம் அனைத்திற்கும் சேர்த்து ஒரு சந்தியாவந்தனமாகவோ அல்லது அதற்கு மாற்று வழியாக ஒரு கர்மாவையோ நமக்கு மகர்ஷிகள் காண்பிக்கலை அப்போது என்ன பண்ணுறதுன்னா எத்தனை காலம் விட்டுப்போனதுன்னு நமக்கு தெரியறதோ அத்தனை சந்தியாவந்தனத்தையும் செய்துண்டே வரணும் வேலைக்கு பத்து சந்தியாவந்தனமாக செய்துண்டே வரணும் ஒரு பத்து வருஷ காலம் நமக்கு சந்தியாவந்தனம் விட்டு போயிடுத்துன்னா அந்த பத்து வருஷ காலம் செய்ய வேண்டிய சந்தியாவந்தனத்தையும் பத்து பத்து காயத்ரியாக செய்து அத்தனை சந்தியாவந்தனத்தையும் செய்யணும் அதேபோலதான் ஸ்ராத்தங்கள் நம் தாயாருக்கோ தகப்பனாருக்கோ ஸ்ராத்தம் விட்டு போனால் எத்தனை காலமானாலும் அந்த ஸ்ராத்தத்தை செய்தே தீரணும் அதற்கு மாற்று வழி கிடையாது ஒரு பத்து வருஷம் ஸ்ராத்தம் விட்டு போனது அல்லது முறையாக செய்யப்படல்ல அப்படின்னா இத்தனை காலம் விட்டதற்கு சமுத்திரஸ்நானம் செய்து அத்தனை ஸ்ராத்தையும் செய்துண்டே வரணும் தினம் ஒரு ஸ்ராத்தமாக செய்துண்டே வரணும் அப்படி இதையெல்லாம் சேர்த்து செய்கிறது அப்படிங்கிறது கிடையாது இப்படி எத்தனை காலம் விட்டு போனதோ அத்தனையும் சேர்த்து செய்தாகணும் சில இன்னும் சில நித்தியகர்மாக்களுக்கு விட்டுப்போனால் அதற்கு மாற்று வழியாக ஒன்று சொல்லியிருக்கு இதில் மேலும் இந்த பரிகாரங்களுக்கெல்லாம் என்ன பலன் அப்படின்னு பார்க்குற போது சில பரிகாரங்கள் விட்டு போனதை பூர்த்தி சில பரிகாரங்கள் விட்டு போனதுதான் என்று இல்லாமல் அந்த விட்டு போனதினால வரக்கூடியதான பாபத்தையும் போக்கி நமக்கு செய்ததாக ஆக்கு ஆக்குறது சில பரிகாரங்கள் இன்னும் சில பரிகாரங்கள் விட்டதை விட்டது தான் ஆனால் அடுத்தது செய்வதற்கான அதிகாரத்தை சில பரிகாரங்கள் கொடுக்கிறது இன்னும் சில பரிகாரங்கள் விட்டதனுடைய பாபம் விட்டது அன்றைக்கு நாம் செய்ய வேண்டியதான கர்மாக்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கறது இப்படி மூன்று விதமாக பரிகாரங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு இப்போது அவுபாசனம் இருக்குது அவுபாசனம் கல்யாணமானதிலிருந்து ஆரம்பமானது இந்த ஔபாசனம் விட்டு விட்டு போயிடுது அப்படின்னா ஒரு பத்து வருஷ காலம் விட்டு போயிடுது அப்படின்னா அந்த ஔபாசனம் விட்டது விட்டது அதற்கான பனிஷ்மெண்ட்டை நாம் அனுபவித்து தான் ஆகணும் ஆனால் விட்டுப்போனதுனாலே நாம் ஒரு தாம்பாலத்தில் அரிசியை வச்சு ஹோம திரவிய தானம்னு பண்ணுறோம் ஸ்வர்ண தானிய ஆஜ்ய கிருட்சம் என்று சொல்லப்பட்டிருக்கு நான்கு வேலைக்கு மேலே அவுபாசனம் செய்யாமல் ஒருவன் இருந்தால் நான்கு விதமான தானங்களை அவன் செய்யணும் ஸ்வர்ணம் தானியம் ஆஜ்யம் நெய் கிருட்ச்ராச்சரணம் இதை நாளையும் செய்தால்தான் அவன் அடுத்த வேலை அவுபாசனம் செய்ய முடியும் இப்படி பரிகாரம் இந்த பரிகாரத்திற்கு என்ன பலன் அப்படின்னா விட்ட பாபம் விட்டதுதான் ஆனால் அன்றைக்கு செய்ய வேண்டியதான அவுபாசனம் செய்வதற்கான அதிகாரத்தை கொடுக்கறது அதுதான் ஸ்ராத்தண்ணிக்கு பண்ணுறோம் ஸ்ராத்தண்ணிக்கு அக்னி சந்தானம் செய்துண்டு அவுபாசனம் செய்த பிறகு அந்த ஔபாசனம் செய்யறதுக்கு முன்னாடி இந்த ஸ்வர்ண தானிய ஆஜ கிருச்சரம்னு தானம் செய்யணும் இந்த தானத்தை செய்தால் அந்த வேலையை உபாசனம் செய்வதற்கு அதிகாரம் நமக்கு கிடைக்கிறது ரொம்ப காலம் விட்டு போயிடுது அப்படின்னா அந்த ஸ்ராத்தம் ஆனவுடனேயே அந்த அக்னியை அதோடு நிறுத்திக்க வேண்டியது தான் தொடர்ந்து செய்துன்னு வரக்கூடாது இப்படி அன்றைக்கு செய்ய வேண்டியதான காரியத்திற்கு அதிகாரத்தை கொடுக்கறது சில பரிகாரங்கள் இன்னும் சில பரிகாரங்கள் மேற்கொண்டு செய்ய வேண்டியதான காரியங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கறது இப்படி மூன்று விதமாக பரிகாரங்களுக்கு பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அதில் இந்த சண்ணவதி தர்ப்பணத்திற்கு நாம் பார்க்கக்கூடியதான பரிகாரங்கள் இதற்கு என்ன பலன் அப்படின்னா சிலது விட்டதை செய்ததாக ஆக்கிறது சில மந்திர ஜபங்கள் சிலவைகள் விட்டது விட்டது தான் சிலவைகள் அடுத்த புண்ணியகால தர்ப்பணத்தை செய்யும்படியான பலனை நமக்கு கொடுக்கறது அப்படின்னு மூன்று விதமாக பிரிச்சிருக்காங்க அதில் முதல்ல தரிசஸ்ராத்தம் விட்டு போனால் அதாவது அமாவாசை அன்னிக்கி செய்ய வேண்டியதான தர்ப்பணம் விட்டு போனால் அதற்கு பரிகாரம் பார்த்தோம் நியூஷுவாச்சம் என்கிற இருக்கை நூறு தடவை ஜபம் செய்யணும் அப்படின்னு பார்த்தோம் அதற்கு என்ன பலன்னா அமாசராத்தம் எதா நாஸ்தி ததா சம்பூர்ணமே அது விட்டது செய்ததாகவே ஆகிறது அப்படின்னு பலன் அதற்கு சொல்லப்பட்டிருக்கு என்ன காரணத்தினால விட்டு இந்த பரிகாரம் அப்படின்னா அதிலும் ஒரு சூக்மம் இருக்குது அதாவது ஒரு ஆசௌச்சம் ஒரு தீட்டு வந்துடுத்து பத்து நாள் தீட்டு அல்லது மூன்று நாள் தீட்டு வந்து அதில் அமாவாசியா தர்ப்பணம் விட்டு தோஷம் கிடையாது ஏன்னா அந்த ஆசௌச்சம் நாம் இருப்பதனாலேயே இந்த அமாசிராதத்தை செய்ததாக ஆகிறது அப்படின்னு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது ஆகையினாலே அது விட்டுப்போன கணக்கில் வராது ஆசௌச்சத்தில் இருந்தால் அதேபோல் நம் தாயார் தகப்பனார் இவர்களுக்கு கர்மா செய்துன்னு வர்றபோது அமாவாசை போன்ற புண்ணிய காலங்கள் நடுவில் வந்தால் அதுவும் விட்டுப்போனதாக கவராது செய்ததாகவே ஆகிறது ஒரு பிரயாணத்தில் இருக்கோம் அமாவாசை அன்னைக்கு அல்லது பஞ்சாங்கம் பார்த்து நமக்கு தெரியல விட்டுட்டோம் அப்படின்னா தான் இந்த மந்திரஜபம் சொல்லப்பட்டிருக்கு இப்படி ஒவ்வொரு புண்ணிய காலங்களுக்கும் நமக்கு மந்திரஜபங்கள் சொல்லப்பட்டிருக்கு அடுத்த மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்